ஹதீஸ் நூற்றி பதிமூன்று அபு ஹுரேரா ரதியும் அவர்கள் கூறியதாவது நபிசல்லாகும் செல்லும் அவர்களுடைய தோடர்களில் எவரும் என்னை விட அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கவில்லை அப்துல்லாஹின் அம் ரதிலாஹும் அவர்களை தவிர அவர்களிடம் கொஞ்சம் நபி இருந்தன காரணம் அவர்கள் ஹதீஸ்களை எழுதி வைத்துக் கொள்வார் நான் நினைவில் வைத்துக் கொள்வேனே தவிர எழுதி வைத்துக் கொண்டதில்லை